रूपाय नमो वेदांत वेद्याय சச்சிதானயக் बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணயம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரநாவனம் நருச்சியை சுச விஷ்வி சா ஜன்னோர் நாராயணோ நரஹா நாராயணசப்தத்துக்கு அர்த்தம் பார்த்து கொண்டிருக்கோம் நரகங்கிற சப்தத்துக்கு நாராய நாராயணசப்தத்துக்கு நரங்குற பதத்துக்கு ஆத்மா அதுலேருந்து தோன்றினது இந்த ஜகத்து அதனால் ஜகத்து காரியங்கள் காரணத்துக்கு நரகானு பேர் காரியங்களுக்கெல்லாம் நாராணின்னு பேர் நரன்லேருந்து வந்ததுனால நாராணின்னு பேர் இந்த நரங்கள்லாம் முழுவதும் நரனே வியாபிச்சிருக்கிறதுனால ஆக அந்த நரனை சார்ந்த அயனம்னா இருப்பு ஆக இந்த நாராணி காரணத்துலேருந்து தோன்றியதெல்லாம் காரணத்திலேருந்து தோன்றிய காரியங்கள்லாம் காரணத்தை விட்டு பிரியாமல் காரணாத்மகமாகத்தான் இருக்கு எப்படி வந்து மண்ணாலான பாத்திரங்களெல்லாம் மண்மயமாக இருக்கிறதோ ஸ்வர்ணமயத்தினால் ஆன ஆபரணங்கள்லாம் ஸ்வர்ணமாகவே இருக்கோ அது மாதிரி ஆக பிரம்மன் அந்த பரம்பொருள் மயமாகவே இருக்குது ஆக சப்தத்தை வந்து நரகா அயணம் அயனம் காரணாத்மனா வியாபனோத்தி அப்படி அர்த்தம் பார்த்துட்டோம் அதுக்கு பிரமாணம் வேதத்தை காமிச்சார் அது வந்து ரெண்டு இதை போட்டிருந்தார் அதில் கடைசியாக நம்ம பார்த்தது இந்த மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணுறதுக்கு இந்த நான் இங்கே காட்டுறேன் திரையில் தெரியல தான் பாருங்கோ நாராயணீத்தின்னு போட்டிருக்கு அது தப்பு நாராயணின்னு தான் இருக்கணும் அந்த அதில் வந்து அது பிரிண்டிங் மிஸ்டேக் அது நராஜாத்தானி தத்துவானி நாராயணீதி தோவிது அந்த எக்காரம் வந்து எடுத்துடணும் தத்தோவிது தான்யேவாயனம் தசிய தேன நாராயணஸ்மிருதா பொதுவாக கோரக்பூர் புக்கில் எல்லாம் ப்ரிண்டிங் மிஸ்டேக் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது ஏன்னா பன்னெண்டு ப்ரூஃப் பார்க்குறாதுக்கு அப்படி இருந்தும் இது வந்துருக்கு இது மகாபாரதே அடுத்தது இதையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுத்து நாராணாம் ஜீவானாம் அயனத்வாத்து பிரளயா இராயணா நார நாராயணாம் நாராயணாம் ஜீவானாம் அயனத்துவாத்து பிரளய இது வா நாராயணா இதுவும் பார்த்தோம் எத் பிரயந்தி அபிசம் விசந்தி ஜீவர்களுக்கெல்லாம் ஸ்தானம் முதல்ல இந்த சிருஷ்டியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆதாரம்னு சொன்னார் உயிர்களுக்கும் அவர் தான் இருப்பு உயிர்களும் அவரை சார்ந்துதான் இருக்கின்றன பிரதிபிம்ப சைதன்யம் எல்லாம் பிம்பச்சைதன்யம் இல்லாமல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஆக மகா காசம் இல்லாமல் அவ சின்ன ஆகாஷம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அதாவது அன்லிமிட்டெட் ஸ்பேஸ் இல்லாமல் லிமிட்டட் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் லிமிட்டட் ஸ்பேஸ்னு தானே சொல்கிறோம் இந்த பில்டிங் இதுக்குள்ளே வந்து இன்னும் ஐம்பது பேர் தான் உட்காரலாம் எழுபது பேர் தான் உட்காரலாம் அப்படின்னா இது லிமிட்டட் ஸ்பேஸுங்கிறோம் ஸ்பேஸ் லிமிட்டடாக இந்த க வால் லிமிட்டடா நம்ம என்ன விவகாரத்தில் சொல்லிகிட்டுருக்கோம் ஸ்பேஸ் அங்கே வந்து இடம் கம்மிங்கிறோம் இடம் நிறைய தான் இருக்குது ஆனால் இடத்த நம்ம வரையறது இருக்கிறது குறவாக அது மாதிரி எல்லாமே கடவுள்தான் நம்ம உடம்பு மனசு பொருளெல்லாம் அந்த நாமரூப கர்மங்கள்லாம் லிமிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அது அன்லிமிட்டட் அப்படின்னு அர்த்தம் அதாவது லிமிட்டடாக இருக்கிறதெல்லாம் அன்லிமிட்டடாக தான் டிப்பெண்ட் பண்ணியிருக்கு வரையறைக்குட்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் வரையறைக்குட்படாத வஸ்துவால் வியாபிக்கப்பட்டிருக்கு ஆகா வரையறைக்குட்படாத வஸ்து வரையறைக்குட்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் வரையறைக்குட்படாத வஸ்துக்களை வியாப் வரையறைக்கு உட்படாத வஸ்துவால் வியாபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிற போது அது புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது புரியறதே வஸ்துலாம் வியாபிக்கப்பட்டிருக்கு ஆகாஷம் ஒரு எக்ஸாம்பிள் புரியறது ஆகாஷமே பிரம்மன் இருந்து உற்பத்தி வெளிப்பட்டிருக்குன்னா முதல்ல சொன்னது பொதுவாக சிருஷ்டி இப்போ சொல்கிறது இண்டிவிஜுவல்ஸ் ஆல் இண்டிவிஜுவல்ஸ்லாம் ஒன்றை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு சூரியனை நம் ஒரு சூரியனை டிபெண்ட் பண்ணித்தான் நிறைய ரிஃப்ளெக்டட் சூரியன்லாம் சன்னுன்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்க நிறைய குடம் வச்சுருக்கோம் குடத்தில் நிறைய ஜலம் வச்சுருக்கோம் ஜலத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆறுது எது சூரியன் ஒரு தங்கக் குடமே வைங்கோ வெள்ளிக்கூடமே வைங்கோ மண்ணுக்குடம் வைங்கோ பித்தளை குடம் வைங்கோ எத்தனை வேணாலும் வந்து அதில் வந்து தாரதமியம் இருக்கலாம் உலோகங்கள்லாம் தாரத்தமியம் இருக்கலாம் அதில் இருக்கிற ஜலமும் கூட தாரத்தமியம் இருக்கலாம் இது கங்கா வாட்டர் இது யமுனா வாட்டர் இது கோதாவரி வாட்டர் இது ஹாட் வாட்டர் இது சாஃப்ட் வாட்டர் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ரிஃப்ளெக்டட் சன் எத்தனை என்ன ஒன்று நிறைய இருக்குது ஆனால் ஒரிஜினல் சன் ஆமாம் இந்த எல்லா சன்னும் எதோடு டிப்பெண்ட் ஆகிரு எதோ சார்ந்துருக்குன்னா அது மாதிரி நம்ம எல்லோரும் ஆல் இண்டிவிஜுவல்ஸ் அது வாட்டவர் ரிலீஜன் வாட் அவர் எனது கலர் நிறம் ஏஜ் என்ன இருந்தாலும் சரி எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கும் மூலம் சுத்தம் சைதன்யம் இதெல்லாம் வரையறதுக்கெண்டு நம்ம என்ன நினச்சுன்னு விட்டோம்னா நான் நீ யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என்று சொல்லி வாழ்த்துவனே இல்லை நமக்குள்ளே இருக்கிற அபிமானம் இது விசாரம் பண்ணாதனால ஏதோ நான் வந்து சத்தியம் நீ சத்தியம் நினச்சுருக்கோம் நீயும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை சிந்திச்சு பார்த்தான்னு அர்த்தம் நினச்சி பார்த்து இதில் வந்து நமக்கு எத்தனை ஆஷா பாஷங்கள் ஏகப்பட்ட இதை போட்டு வச்சுன்ட்ருக்கோம் நம்ம சூப்பர் இம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம் நிறைய ஆ நார நாராணாம் ஜீவானாம் அயனத்வாத்து பிரலயா பிரலையாகங்கன்னா சத்து தான் அது சத் அதாவது இருப்பை சார்ந்து தான் இருப்பவைகள் தோன்றி இருப்பையே சார்ந்து இருந்து இருப்பிலேயே ஒடுங்கி விடுகின்றன எப்படி இருக்குது மண் மண்ணாலான பொருள்களெல்லாம் மண்ணை சார்ந்தே தோன்றி மண்ணிலேயே இருந்து மண்ணிலேயே ஒடுங்கி விடுகின்றன ஆகையினால அதாவது தோன்றி இருந்து அது உதாரணம் இந்த ஜீவன் இருக்கானே எல்லாரும் ஜீவன் சொல்கிறது தனி ஏன்னா அதெல்லாம் உற்பத்தி ஆறுறதும் சொல்லுவோம் பகவான்கிட்டருந்து அது தோன்றுறது ஒடுங்கிறதுன்னு சொல்லலாம் ஆனால் ஜீவன் தோன்றுகிறான்னு ஒடுங்குகிறான்னு சொல்லப்படாது உயிர் தோன்றுகிறது உயிர் ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது உயிருக்கு பிறப்போ இறப்போ கிடையாது நம்ம தூங்கின்னு இருக்கிறபோது உயிர் இருக்கா இல்லையான்னா அந்த உயிர் அப்புறம் வந்து உயிர் போயிடுதுன்னு சொன்னால் உயிருங்கிறது என்னது அதுன்னு அது ஜீவன் சொல்லின்னு இருக்கும் பிராணன் போயிடுத்தா உயிர் போயிடுந்தா இல்லை வந்து கான்ஷியஸ்னஸ் போயிடுச்சா கான்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் போயி கான்ஷியஸ் போயிடுத்தா இல்லை பிராணன் போயிடுதா இது போயிடுத்துண்ணா அதெல்லாம் நான் இப்போ ரொம்ப அதெல்லாம் சொல்லலை ஜீவன் வந்து சாஸ்திரப்படி உற்பத்தி ஆகிறது இல்லை ஒடுங்கிறது கிடையாது ஜீவனுக்கு ஜென்ம மரணம் கிடையாது அந்த கரணத்துக்கூட என்னது மேனு ஏதாவது வெ வெளிப்படுறது வியக்தது அவ்வக்தமாகிறது அப்படிங்கிறது இருக்குது உடம்பும் அப்படித்தான் தோன்றும் உடம்பும் மறைஞ்சு போய்டும் அதனால தான் ஜீவன் உடம்பு உடம்பாக மாற்றின் இருக்குது புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் சரீரத்தை மாற்றின் இருக்குது பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனப்புனக மாறிகிட்டே இருக்குது இன்றைக்கி என்னமோ நாளைக்கும் இதுக்குள்ளேயே இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கோம் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்க போகிறோன்ட்டு இதுக்கு முன்னாடி எத்தனை உடம்புல இருந்தோங்கிறது மறந்து போயிடுச்சு இந்த உடம்புலேயே இருந்ததெல்லாம் நிறைய மறந்தாச்சு இப்போ இருக்கிறது தான் தெரியறது அட்லீஸ்ட் அதாவது தெரியட்டும் நடந்ததே நினச்சிட்டு இருக்கக்கூடாது நடக்க போகிறத பற்றியும் இல்லை இப்போ இன்றைக்கி எப்படி இருக்கிறது இந்த கஷணம் நான் என்னோடய தாட்டை எப்படி வச்சுக்கணும் இந்த கஷணம் என் பேச்சை எப்படி வச்சுக்கணும் அதில் தான் கவனமாக இருக்கணுமே தவிர இன் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும்னா இன்றைக்கி நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்து தான் இருக்குது ஃப்யூச்சர் இன்றைக்கி ஓ மனசை நீ எப்படி வச்சுக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய வா எதிர்காலம் இருக்குது இன்றைக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சா பின்னாலும் இதை விட நாசமாக போக போகிறது இப்போ நீ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா முன்னால் நீ வளர்த்ததெல்லாம் தான் இப்படி இருக்குது இப்போவா அது சரி பண்ணி வச்சுக்கோ இதை இந்த அகங்காரத்தை எல்லாம் விடு ஈகோவை விடு பணிவ பழகு அறிவை வளரு ஒழுக்கமாக இருந்தால் இது இதுக்கு இதுக்குள்ளே ஒருத்தன் தன்னை அபிமானிச்சுட்டு ஒருத்தன் இருக்கானே நான் அப்படின்னு சொல்லி அபிமானம் வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கானே ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்துன்னு இந்த என்னோட கட்டடங்கிறோம் அப்போ அந்த அபிமானம் வச்சுன்னு இருக்கோமே அது மாதிரி காருனால் இது என்னோட காருங்கிறோம் அப்படின்னா இந்த உடம்போட உடம்போட காரா இல்லை என்னோடய காரா உடம்புக்குள்ளே நான் இருக்கேன் நான் காருக்குள்ளே நான் இருக்கேனா நான் உடம்புக்குள்ளே இருக்கேன் உடம்பு காருக்குள்ளே இருக்குன்னா பரவாயில்ல அந்த மட்டுமா விவேகமாக சொன்னால் நல்லது ஆக எதுக்கு சொல்கிறேன் இந்த ஜீவர்கள்லாம் ஈஸ்வரனை விட்டு கிடையாது இது ஒரு முக்கியமான விஷயம் சமஸ்தீவர்களும் ஈஸ்வரனை விட்டு பிரிய முடியாது இதில் தான் ஒரு சித்தாந்தம் இருக்குது பேதாபேதவாதம் அபேதவாதம் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது ஜீவனும் சத்தியம் பிரம்மனும் சத்தியம் அப்படிங்கிறவ இருக்கா நம்ம என்ன சொல்கிறோம் ஜீவன பிரம்மனாக புரிஞ்சின்ற பிறகு ஜீவன் மித்யா அதுதான் வித்தியாசம் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் நாராயணாம் ஜீவானாம் அயனத்வாத் பிரளய இதுவா நாராயண பிரகர்ஷேண லீயன் தே ஜீவீ சர்வே ஜீவா அனைத்து ஜீவர்களும் இதில் ஒடுங்குகின்றார்கள் பகவானையே தியானம் பண்ணி என்ன பண்ணுறான் நான் பகவான்கிட்டையே ஒடுங்கிட்டேங்கிறான் பணத்தையே தியானம் பண்ணால் என்ன ஆகிடுவான் பார்த்தாலும் ரூபாயாக இருக்கிற மாதிரி தோணும் அப்புறம் ஏதோ ஒன்று வச்சுங்களேன் எதை நாம் நினைக்கிறோமோ எத் பாவயத்தி தத் முழுக்க அந்த விற்பி வந்துடும் அதுவாக அழுடுறான் அது அதோடு சேர்ந்து விடுறான் அந்த விற்தியாத்மகமாக அழுறான் உண்மையிலே விறத்தி வேறே தாட்டு வேறே இந்த தாட்டை உடையவன் வேறு தானே ஐ ஹேவ் தாட்டா ஐ ஆம் தாட்டா ஐ ஹேவ் தாட்ஸ் ஐ ஆம் நாட் தாட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா தாட்டாவே ஆயிடும் அதுக்கு காரணம் சனி மகாதேசை சனிமகா தசைனால் வேதாந்தத்தில் அஜ்ஞானம்னு அர்த்தம் எல்லாேருக்கும் இருக்கிற புது தசை அது தனித்தனியாக ஒருத்தனுக்கு சனி தசை இந்த ராகு தசை எல்லாம் வேறு இது சர்வேஷாம் யாரெல்லாம் ஜோசியம் பார்க்குறாடோ பார்த்தோம் எல்லாரும் யாரெல்லாம் வந்து இந்த ஜோதிஷத்தை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்குது அதில் சொல்லியிருக்கிறபடி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாளோ அவளுக்குலாம் வந்து அஜான தசை எத்தனை ஜென்மா இருக்கோ தெரியல ஆகா இந்த ஜீவன்லாம் ஒடுங்குறதுன்னு அர்த்தம் அது போன வகுப்புலேயே சொல்லிவிட்டேன் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கே ஆலயம்னு ஏன் பேருன்னா எல்லாம் ஆ சமந்த ஆ ஜீவ சர்வே அஸ்மின்னு ஈஸ்வரே லீயத்தே லீயந்தே லீயத்தே லீயேத்தே லீயந்தே ஆகையினால என்னென்னா ஒடுங்குகிறது எல்லாம் போய் அங்கே போய் அப்படியே சுவாமியோட திருவடியை பார்த்தா வெங்கடாச்சரீவேங்கடேசரணவு சரணம் பிரபத்தியே அப்படின்னா அந்த காலே நிற்கிறது வெங்கடாச்சலபதியோட பாதத்தையே நினச்சிட்டு இருக்கான் அதுக்காக சொல்கிறேன் அது வந்து இது விற்பி இது ஆனால் உண்மையிலே நீ விடு நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவரை விட்டு நீ பிரிய முடியாது உன்னை விட்டு அவர் பிரிய முடியாது என்று நீ அன்று நான் அப்படிங்கிறார் தாய்மானவர் என்னைலேருந்து நீ இருக்கியோ அன்னையிலேருந்து நானும் இருக்கேன் ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் ஜீவனும் அனாதி ஈஸ்வரனும் அனாதி கடவுளும் அன அநாதீனர்த்தம் காரணமற்றவர்னு அர்த்தம் அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன் உயிர்கள் எல்லாம் இறைவனிடமிருந்து தோன்றினன்னு சொல்லக்கூடாது இறைவனிடமிருந்து பிரபஞ்சம் தோன்றினதுன்னு சொல்லலாமே தவிர ஜீவர்கள்லாம் பகவான்கிட்டருந்து உற்பத்தி ஆனான்னு சொல்லப்படாது ஜீவர்களும் எப்பவும் இருக்கிறார்கள் பகவானும் எப்பவும் இருக்கிறார் இதுதான் துவைத சாஸ்திரம் அதில் நிறைய பேதங்கள்லாம் இருக்குது துவைத சாஸ்திரத்துக்குள்ளேயே அது வந்து நிறைய பேதங்கள்லாம் இருக்குது அது கிருஷ்ணனா சிவனா சாத்திகாம்ச மூர்த்தியாக ராஜசாம்ச மூர்த்தியா தாமசாம்ச மூர்த்தியா அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் செய்வாள் நாங்களெலாம் வைஷ்ணவாள் நாங்களெலாம் கோபி இடுறவா நாமம் போடுறவா வடகலை நாமம் போடுறவா தெங்கல நாமம் போடுறவா நாங்கள்லாம் வந்து இப்படி ஏதோ ஒரு புதுசாக ஒரு இன்னொரு நாமம் இருக்குது என்னெல்லாமோ நாமம் புதுசு புதுசாக எல்லாத்தையும் பார்த்து வெங்கடாசபதி கோயிலில் பார்த்துட்டா திருவேங்கடமுடையான் நாமம்னே பேர் வந்துடுத்து இப்போ அதுக்கு திருவேங்கடமுடையான் நாமம்னால் அது வடகலையும் இல்லை தெங்கலையும் இல்லை ரெண்டு பேருக்கும் பொதுவாக புதுசாக கவர்மெண்ட்டே உனக்கு கண்டுபிடிச்சுருத்தோம் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டான்ட்டு அந்த பெருமாள் விட நெத்தியில் இருக்க பாருங்கள் அந்த போட்டிருக்காலை அதையே இப்போ அதை வச்சுட்டாவா அது வந்து அவ ஏதோ போட்டது அது அது வந்து தெங்கலையாக வடகலையாக அதெல்லாம் பற்றி நான் எதுக்காக சொல்கிறேன் இதுலேயும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது அவாளத்துலேயும் வடகிழக்காரோட சம்பிரதாயத்தில் பேதம் இருக்குது தென்கலக்கார தாயாரும் பெருமாளும் ஒன்றா வேறையா பெரிய விசாரம் சொல்லிருக்கேன் நிறைய தடவை தாயாரும் பெருமாளும் வடகலை சம்பிரதாயத்தில் தாயார் ஜீவன் பெருமாள் தான் பகவான் தென்கலையில் பெருமாளுக்கு ஈக்குவல் யார் தாயார் மகாலட்சுமி இந்த மாதிரி சம்பிரதாய பேதங்கள்லாம் சில எல்லாம் இருக்கு அவ்வளோக்குள்ளே இந்த திருவகீந்திரம் போனால் அங்கே இருக்கே திருவகீந்திரபுரம் தேவநாத சுவாமி அங்கே ஒரு சுவாமி அந்த சுவாமி கோயில் எழுதியிருப்பார் அந்த வடகல சம்பிரதாயத்தோட சித்தாந்தம் என்னன்னு எழுதியிருப்பா இருக்கட்டும் இங்கே தாத்யம் என்னன்னா உயிர்களெல்லாம் இறைவனத்திலேயே ஒடுங்கி இருக்கின்றன அதனால தான் மாணிக்க வாட்சகர் பாடினார் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உயிர்னா ஜீவாத்மா ஏன் வச்சுங்க உயிர்னால் பிராணங்கிற அர்த்தத்தில் சொல்லலை பிராணசப்தத்துக்கு அர்த்தம் வேறு அது மூச்சுக்காற்று அது வந்து வாயு தத்துவம் அந்த தத்துவத்தில் சொல்லலை அதை ஆகையினால இதை புரிஞ்சுக்கணும் நமக்கெல்லாம் எங்க ஒடுங்குறது கடைசியிலன்னா அர்த்தத்திலேயா காமத்திலேயா தர்மத்திலேயாண்ணா யார்ட்டையும் நீ ஒடுங்க முடியாது அந்த ஸ்ரீமன் நாராயணங்கிட்ட தான் நீ ஒடுங்க முடியும் அதனால் ஜீவர்களின் ஒடுக்கமாக ஜீவர்கள் ஒடுங்கும் இடமாக இருப்பவன் ஜீவர்களின் ஒடுக்க வடிவமாக இருப்பவன் அதனால் அவனுக்கு பேர் நாராயணன்னு பேர் நாராயணாம் அப்படின்னு சொன்னால் ஜீவானாம் அயனத்வாத் அயனத்வாத்துங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இங்கே பிரலயம்ங்கிற அர்த்தம் கொடுக்குறார் பிரலய இதிவா இத்திவான்னு போட்டார் அயனத்வாத்து பிரலய இத்திவா நாராயணா ஏன்னா ஏற்கனவே சொன்னதோடு ஆ படைப்பின் ஒடுக்கம் இல்லை இந்த படைப்பில் இந்த உடம்பு மனசெல்லாம் படைப்பு ஆனால் அதில் உயிர் வந்து படைப்பு அல்ல அது ஆண்டும் இருப்பது நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸாக வேணால் படைப்பு சொல்லலாம் அதுலேயே நிறைய சூக்மம் இருக்குது ஆ மைண்டு கண்டின்யூ ஆறுது அடுத்த ஜென்மாவுக்கு அதான் மைண்டுனால் என்ன சூக்ம சரீரம் சட்டில் பாடியும் சோலும் கண்டின்யூ ஆறுது நெக்ஸ்ட்டு பர்த்துக்கு ஆனால் ஸ்தூல சரீரம் தான் விட்டு போகிறது ஆ ஸ்தூல சரீர சம்யோகா ஜென்ம ஸ்தூல சரீர வியோக மரணம் அப்படி தான் இந்த அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் நிறைய புல்லாகி பூடாய் புழுவாயின்னு சொல்லின்றோம் ஆ இதெல்லாம் வந்து எங்கே ஒடுங்கணும்னா அதுக்கு தான் மகான் பெரிவாள்லாம் சொல்கிறார் நீ வந்து நாராயணனையே நாராயணந்தான் உயிர்களின் உயிர்களின் ஒடுக்கமாக இருப்பவன் இருப்பையே வேறு விதமாக சொல்கிறது இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கார் சங்கராஜர் அங்கே சொல்லியிருக்கிறதுக்கும் அங்கே காரியம் காரணம்னு சொன்னார் இங்கே என்ன சொன்னார் ஜீவர்களின் லயாத்மக்கமாக இருக்கார் ஆக எத்ரயந்த் அபிசம் விசந்தி அதுக்கு அந்த कोटेशन கொடுத்துட்டார் அப்புறம் இன்னொன்று நாராயண் நார நாராயணாம் அயனம் யஸ்மாத் தஸ்மா நாராயணஸ்மிருதா இது பிரம்ம வைவர்த்தாத் இந்த பிரம்ம வைவர்த்த புராணம்னு ஒரு புராணம் இருக்குது அது இதெல்லாம் தான் படிக்கிறப்போ விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் தான் சங்கராச்சாரியர் சொல்கிறோம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம்னு ஸ்ரு வேதத்தை கோட் பண்ணணுமா ரெடியாக இருக்கார் ஸ்மிருதியை கோட் பண்ணணுமா தயாராக இருக்கார் புராணமாக தயாராக இருக்கார் அவருக்கு எது தெரியாதுன்னு நமக்கு எப்படி தெரியும் தெரிஞ்சதையே தெரிஞ்சிக்க முடியல தெரியாதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அவரே பிரம்மசூத்திர வியாக்கியானத்தில் சொல்கிறார் இவ்வளவு வேதங்கள் சாஸ்திரங்களை அனுகிரகம் பண்ண பகவான் இதை விட அறிவாளியாக இருப்பாங்கிறது சந்தேகமாகிறார் பாணினி பாணினி முதலான கிரந்த பாணினியுடைய வியாக்கரண கிரந்தங்களை பார்த்துட்டு அதை சொல்கிறார் பாணினியாதேகேங்கிறார் பாணினி இவ்வளவு வியாக்கரண சூத்திர சூத்திரங்களை எல்லாம் உண்டு பண்ணியிருக்கார் அவருக்கு அதை விட நாலெட்ஜ் இருக்குங்கிறத நீ கஸ் பண்ண முடியாதா என்ன அவர் எல்லா நாலெட்ஜையும் கொடுத்துட முடியுமா அவரால் அத்தனை அறிவையும் அவரால் கொடுத்துட முடியுமா அதுக்கு மேலே அறிவு உள்ளவர் அவர்னு தெரிகிறதா இல்லையா அது மாதிரி தான் இத்தனை வேதங்களையும் கொடுத்த பகவான் இந்த வேதங்களுக்கு வேதங்களை காட்டிலாம் அறிவுள்ளவனு சொல்லவாப்பா வேணுங்கிறார் அண்ணா நான் எதுக்கு இது சொல்கிறேன் கோட்மடை பாருங்க பிரம்ம வைவர்த்தா அப்படின்னா பிரம்ம வைவர்த்த புராணம்னு ஒன்று இருக்குது அதை வச்சுன்னு தான் இந்த இஸ்கான்லாம் சொல்லின்ட்டுருக்கா பிரம்ம வைவர்த்த புராணத்தில் தான் இருக்குது இந்த இஸ்கானில் வந்து கோலோக பிருந்தாவனங்கிற பாருங்க அதுக்கெலாம் பிரமாணம் அதுக்குள்ளே தான் இருக்கு அதாவது கிருஷ்ணர்கிட்டருந்து விஷ்ணு வந்தாம்பா கேட்டிருக்கலா ஆ எதா பொழுது போகணுமே நல்ல விஷயத்தில் நல்ல விஷயத்தில் நமக்கு பொழுது போகணும் நம்ம எங்கேயா கேட்டு போல யாராவது மகாவிஷ்ணுட்டு இருந்து தான் கிருஷ்ணர் ஒரு அவதாரம்னு சொல்லுவோம் அப்படி இல்லை கிருஷ்ணாத் நாரா விஷ்ணு ஆகத்தா கிருஷ்ணன்ட்டு இருந்தால் விஷ்ணு வந்தார் எல்லாம் கிருஷ்ணமயம் அப்படி சொல்லுவோம் அதெல்லாம் எப்படி சுவாமியை கதையவே மாத்திர இல்லைன்னா அந்த புஸ்தகத்தில் அப்படி போட்டிருக்கு அதாவா பிராமணிக்கமாக எடுத்துன்ட்ருக்கா ஆஹ் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இப்படி இருக்குது அது அதை நான் சொன்னேன் ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒருத்தருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வந்தது யாராவது புத்தகத்துக்குன்னு வந்துடுறாள் அப்போ தான் நமக்கே தெரியுது ஓஹோ பிரம்ம விவரத்து புராணத்தில் இப்படி இருக்கோ நமக்கே தெரியாது ஏற்கனவே நம்ம அப்படி இருக்குமான்னு நம்ம யோசிச்சோன்னு இருக்கோம் அவ அதை தேடி பிடிச்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நமக்கு டீச் பண்ணுறார் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமி சொன்னார் சிஷ்யாளுக்கெல்லாம் சிஷ்யா என்னது சிஷ்யா என்னை வச்சு என் குரு படிச்சுண்டார் சிஷ்யாவை வச்சு நான் படிச்சுக்கிறேன்னார் அது மாதிரி வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு சந்தேகம் கேட்குறவோ இப்படிலாம் இருக்குது அப்படின்னு நமக்கும் புரியுது ஆ யஸ்மாத்து நாராயணாம் அயனம் எஸ்மாத்து தஸ்மாத்து நாராயண ஸ்மிருதா அங்கே நாராயணி இங்கே நாராயணாம் அதுதான் வித்தியாசம் நராஜாத்தானி நாராயணின் நாராயணினா காரியாணி இங்கே நராஜாத்தான் நராஜாத்தானாம் கிடையாது நார நாராயணாம் ஜீவானாம்னு விட்டார் நராஜாத்தானாம் நாராயணாம் சொல்லலை இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜீவர்கள் உற்பத்தி பண்ணப்படுறதில்லை நிறைய பேர் வந்து இறைவன் உயிர்களை படைத்தான் உயிர்களை படைத்தான்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்படி சொல்லவே கூடாது சாஸ்திர விரோதம் அசம்பிரதாயம் சரி அது மாதிரி அடுத்தது மனுஸ்மிருதி கோட் பண்ணுறார் இது மனுவச்சா நாராயண ஆயிட்டு பிரோக் ஆய் நூனவியா பூர்வம் தின நாராயணஸ்மனுவச்சா யண ஆப நாராய் பிரோக மனுஸ்மிருதியிலேருந்து கோட் பண்ணுறார் மனுஸ்மிருதி முதல் அத்தியாயம் பத்தாவதுலோக்கம் நாராயணர்த்தம் ஜலம் அர்த்தம் பிரோக் ஆபோ வை நரசூனவ நரசூனவ நரசூனவஹ ஆபஹாவை அப்படி படிக்கணும் தண்ணீரிலிருந்து தோன்றினவர்களெல்லாம் எல்லாம் தண்ணீர்லேருந்து தானே உற்பத்தி ஆகிருக்கு ஆஹா ஜலத்திலேருந்து தானே ஆகாஷம் வாயு அக்னி ஜலம் எல்லாம் அக்னிலேருந்து தான் உற் உ இதாக இருக்குது ஆப்போவ இத சிரஜாபதி ரேக்கப்புஷ்கர பர்ணேசமபவத் தசாந்தர்மனசி இதகம் சிஜே துருஷோ மனசி தீ தோ தனூ காமஸ்தேசம்தீ மனசோ பிரமமன்யீத் சோ வந்துமசதிரவின் ஹீஷா கவயோ மனீஷா திருஷீனோ வித்தோ ரேஷா அவிதாசரிஸ்விசீத் வேதமந்தனும் இப்படி சொல்கிறது சிருஷ்டியை எப்படி ஆச்சுன் ஆ போவா இதனைத்தும் ஜலாத்மகமாக இருந்தது ச பிரஜாபதி ரேக புஷ்கர பர்ணேசமபவத்து அந்த படைப்பு கடவுள் அதில் தாமரை இலையிலே தோன்றினான் தஸ்யாந்தர் மனசிக்காம சமவர்த்ததா அவன் மனதில் ஆசை தோன்றியது இதகும் சிறுஜே ஜமித்தீ படைப்பேனாக என்று அவர் நினைத்தார் தஸ்மாத்ய்புருஷோ மனசா பிகச்சத்து அதுலேருந்து அவன் கனெக்ட் பண்ணுறார் ஆகையவே மனசில் ஒன்று நினைக்கிறான் தத் வாச்சாவதீ மனதில் எண்ணுவதை வாயால் சொல்லுகிறான் தத் கர்மணா கரோத்தி இப்படி இந்த மந்திரம் போகிறது நிறைய விளக்கங்கள்லாம் அதுக்கு இருக்குது எதுக்கு சொல்கிறேன் ஆப்போவை நரசு நரசுனவஹாவை ஆப்பஹா மக்களெல்லாம் அதுலேருந்து தோன்றியவர்கள் எல்லாரும் ஆப்பகா வைனா காரணம்னு அர்த்தம் நாம் எல்லா நம்ம எல்லாருக்கும் காரணம் என்னன்னா ஜலந்தானே நமக்கு காரணம் ஜலத்துலேருந்து தானே நம்ம வந்தோம் அப்பா வயத்திலருந்த ஜலம் அம்மா வயிற்றுக்கு போய் அம்மா வயத்துலேருந்து நம்ம வந்தோம்னா அப்படி தான் எல்லா செடி பட்சி எல்லாத்துலேருந்து வருதுன்னா ஆ நரசுனவா தாகா எது தாஹா அஸ் அயனம் பூர்வம் அஹ முதல்ல எது காரணமாக இருந்ததோ தேன நாராயணஸ்மிருத நம்ம எல்லாருக்குமே நாராயணன்னு பேர் நாராயண ஏவம் சர்வம் நாராயணோபனிஷத்துன்னு ஒன்று இருக்குது பிரம்மா நாராயண சிவச்ச நாராயண ருத்ரஸ் இந்திரஸ் நாராயண ருதிரஸ் நாராயண அப்படின்னு சொல்லி நாராயண ஏவம் சர்வம் புருஷ ஏவேதும் சர்வம்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஆ எத்து அசிய அயனப்பூர்வம் தின நாராயணஸ்மிருத தாஹா ஆபா தாஹாங்கிறது ஆபா குறிக்கிறது ஏன்னா அப்புஷம் வந்து ஸ்ரீலிங்கம் ஆபா அப்ப अद्भी ही, अद्भी ही, अध्या, अध्या, अपाम, अद्भि अद्भि अभ्य अभ्य अं असु उत बहुवचन पूर्वं, अस्यन पूर्व इवेल्ला कारण तेन नाराएणस्मृत அதனால் இது எல்லாமே என்னென்னா நாராயணாத்மக்கமாக இருக்குது அப்படின்னு மனுஸ்மிருதியில் சிருஷ்டி பிரகரணத்தில் அவர் இப்போதான் படிச்சுருக்கோம் அதை அஹத்தேன நாராயண ஸ்மிருதா மனு வச்சனாத்வா இனி அடுத்தது நாரசிம்ம புராணம் கோட் பண்ணுறாரு பாருங்க நாராயணாய நம இத்தியமேவசியா ஷசம்ய மோயமய உச்சமுஹமூர் நாராயண மந்திரம் உயர்ந்ததுங்கிற கொஞ்சம் பழைய சினிமாவில் ஒன்று வரும் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் அப்படின்னு வரும் இல்லைங்க பாருங்கோ அதனால் ஊர்துவாகு சன் உபதிஷாமி உபதிஷாமி அகம் ஊர்துவாகு நான் கையை உஷத்தின்னு சொல்கிறேன் உஷத்தின்னு சொல்கிறேன் உச்சைகி உபதிசாமி உச்சை ஸ்தராம் உபதிஷாமி ரொம்ப உறக்க கத்தி உபதேசம் பண்ணுறேன் என்னதுன்னா ஷ்ருண்வந்து பவ்ய மதயா அஸ்தராக எதையஹா அஸ்தராக அஸ்தராகன அர்த்தம் எல்லாம் வந்து பற்றற்ற பற்றெல்லாம் அஸ்தமனம் ஆகிடுச்சு ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட்லாம் இருந்தது எங்கேயும் இல்லாமல் லோகத்து வரைக்கும் அத்தனை அட்டாச்மெண்ட்னு போயிடுத்து பற்றற்ற கண்ணே பிறப்ப இருக்கும் அற்றது பற்ற நீல் உற்றது வீடு அதனால் என்னாச்சுன்னா ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லையா அஸ்தராக எதையாக சத் சங்கத்துக்கு விடாமல் போய் நடுவு நடுவில் முழிச்சு முழித்து தூ எப்படியோ சத் சங்கத்தில் இருந்து விடாதைக்கு நம்ம என்ன பண்ணினோம்னா சத்சங்கத்தில் இருந்து இருந்து முயற்சி பண்ணி பண்ணி என்னாச்சுன்னா பற்று போயிடுச்சு பற்று இல்லாதவாழோட சேர்ந்து பழகினா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கும் பற்று போயிடும் ஆக ராகம் இல்லாதவர்கள் அஸ்தராக எதையஹா முயற்சி பண்ணுறான் இந்திரிய நிகிரகங்கள்லாம் பண்ணி அஸ்தராகு சொன்னால் பற்று போயிடுத்து அட்டாச்மெண்ட் இல்லை அது மாத்திரம் இல்லை எஃப் முயற்சியும் பண்ணியிருக்கான் எது நல்லதோ புருஷார்த்த நிச்சயம்னு அர்த்தம் வாழ்க்கையில் வந்து புருஷார்த்தம் என்ன குறிக்கோளில் தெளிவாக இருக்கான் பணம் சம்பாதிக்கிறதோ ஃபேமிலி ரன் பண்ணுறதோ புண்ணியம் பண்ணுறது கூட பரம புருஷார்த்தம் இல்லை எப்பவும் நிம்மதியாக இருக்கிறது எல்லாருக்கும் நிம்மதியாக கொடுக்கறது அதுதான் பரம புருஷார்த்தம் வேறு என்ன பண்ணணும் வேறு அதுக்கு அது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனால் அதுதான் கஷ்டமாக தெரியுது காரணம் என்னென்னா ஆசை ஆசைக்கு காரணம் என்ன ஆசையும் எதிர்பார்ப்போம் அதுக்கு காரணம் என்னென்னா அஞ்ஞானம் காமம் வெகுளி மயக்கம் அஜானமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னா நிறைய எல்லாத்தோடய தேவையில்லாதலாம் ஒட்டிக்கிறது ஒட்டின்ட்டு அவா இப்படி சொன்னாள் இவா இப்படி சொன்னா சில பேர் வந்து எங்கிட்ட சொல்லுவாள் அவ இப்படி சொல்கிறாள் உங்களை பற்றி அப்படின்னு எப்படி சொன்னால் நமக்கு என்ன அது அவள் பாடு நமக்கு என்ன இதை பற்றி இல்லை நீ அவா அப்படி சொன்னால் நீ வந்து எங்கிட்ட சொல்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம் நான் அதை கேட்டு நான் என்ன ஒன்று போகிறேன் என் லைஃபுக்கு அதை எதாவது குரோ பண்ண போகிறதா கீழே கொண்டு போக போகிறதா எதாவது பிரயோஜனம் இருக்காது அது சில பேர் சொல்கிறப்போ சிரிப்பாக வருது அப்படியே சொல்லட்டுமே அது சரி அதனால் என்னாச்சு நான் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு நம்மளை யாரா நிந்த நி அவா உன்னை நிந்த என்கிட்ட வந்து சொல்கிறதுனால எனக்கு சந்தோஷமான விஷயம் ஏந்திரியமோ என் பாபமெல்லாம் போயின்ட்டுருக்கு அதுதான் தோன்றது சில சமயம் புகழை ஏற்றுக்கொள்ளாத இகழ்ச்சியை ஏற்றுக்கொள் புரியுறதா புகழை ஏற்றுக்கொண்டால் என்னாகவும் தெரியுமோ நம்ம புண்ணியமெல்லாம் வழு போயிடும் சும்மா சொல்கிறேன் அது வேற விஷயம் நம்ம புண்ணியமெல்லாம் நம்மளை யாராவது புகழான்னு வந்து யாராவது சொல்லுவோம் உங்களை ரொம்ப புகழ்ந்தான்னு சொல்கிறவழும் இருக்கா ரெண்டும் இருக்குது இகழ்ந்தா அப்படியே சொல்லுவாள் சரி இதனாலே நின்றதுக்கு பிரயோஜனம் இதில் ஒரு பிரயோஜனம் இல்லையா சுவாமிஜி அவன் என்ன இருக்குது யோசிச்சுப்பாரேன் அப்படின்னா நீங்கள் வேறு லெவலில் திங்க் பண்ணுறீங்கிறான் நான் சாதாரண லெவலில் தான் திங்க் பண்ணிட்டுருக்கேன் நீ உனக்குது வேறு லெவலாக தோன்றுறது எல்லாம் ஒரே லெவல்தான் எல்லாம் லோக்கம் முழுக்க அது மாத்திரம் இல்லை என்னை நிந்திக்கிறதும் நான் தான் என்னை புகழிறதும் நான் தான் எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருக்கேன் நான்னா எந்த சரீரத்துக்குள்ளேயும் இருக்கேன் ஆ நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டோம்னா இது ரொம்ப ஹை லெவல் சுவாமிஜி வி ஆர் ஆர்டினரி பர்சன் அப்படின் ஏன் நீ தாழ்த்திக்கிற ஆ மற்றத்துக்கெல்லாம் நாங்கள் எம் டெக்கு பிடிச்சிருக்கோம் அது பிடிச்சிருக்கோம் இது பிடிச்சிருக்கோங்கிற இது சாதாரண வித்தியது அது படிச்சுருக்கேங்கிற அதுக்கு நான் ஆர்டினரி பர்சன் சொல்கிறதில்ல அதை போய் கஷ்டப்பட்டு படிக்கிறா பணம் சம்பாதிக்கிறா இந்த நிம்மதிக்கான வித்தைக்கு ஒன்றுமே சிரமமே இல்லையே அதுதான் விசித்திரம் மகாமாயா விசித்திரம் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு மச்சும் பவ்யமத்தா ஓ விரக்த எத்திஜன போட்டுருக்கு பாருங்க இந்த நாரசிம்ம புராணம் எங்கே இருக்குன்னே தெரியல ஆஹா நாரசிம்ம புராணி பவ்யமத்தா பவ்யமத்தையா அதாவது வருங்காலத்தில் இது ஒரு அழகான இதுக்கு திருக்குறள் இருக்குது இந்த பவ்ய மத்திங்கிறார் பாருங்கோ பவ்ய மத்தின்னா வருங்காலத்தில் உனக்கு என்ன நடக்குங்கிறத நினச்சி பார்த்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக இருக்கே இன்சூரன்ஸ் எதுக்கு பண்ணுறா பவ்ய மத்திங்கிறதுக்கு ஹிந்தியில் அவர் சுமத்தின்னு போடுறார் நல்ல புத்திங்கிறார் அதாவது எல்லாத்துக்கும் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிறோம் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறோம் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணுறோம் ஆத்மக்ஷேமத்துக்குன்னு தான் சொல்லுவா பெரிவாழ் இந்த சரீரக்ஷேமத்துக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப செகண்ட்ரி அந்த சரீரமே ஆத்மாவோடய நன்மைக்காக தான் இந்த உடம்பே உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவோட க்ஷேமத்துக்கு தான் சரீரம் இருக்கே தவிர உடம்போட க்ஷேமத்துக்காக ஆத்மா இல்லை அதாவது பின்னாறு பிற்காலத்தில் அதாவது பவ்யமதி சுமதி அப்படின்னா நல்ல புத்தி உள்ளவன் அர்த்தம் நல்லா சாஸ்திரத்தை தெரிஞ்சவன் திருக்குறள் சொல்கிறேன் என்ன எதிரதாக காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் இந்த குரலும் இந்த பதமும் சரி என்ன சொல்கிறார் வாழ்க்கையில் பின்னால் இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா ஊர் நியூஸ் பேப்பரில் அதில் இதில் எல்லாரோட கதையும் இப்படி தான் இருக்குது கேன்சர் அது வந்து விடுத்துங்கிறா பிரெயின் டியூமருங்கிறா என்னெல்லாமோ சொல்கிறா நமக்கு மாத்திரம் வராதுன்னு எப்படி நிச்சயம் அதில் இருக்கே இந்த இதில் வேறே சொல்கிறார் பத்திரகிரி வேறே சொல்கிறார் அதனால தினமும் காலமுறையும் சாயங்காலம் வந்துட்டு போயிட்டே இருக்குது தினமப்பி ரஜினி சாயம் பிராத்தா ஆதித்யஸ கதாகத்தை ரகரகா சம்க்ஷீயத்தை ஜீவிதம் தினமும் லைஃப் முடிஞ்சுட்டே இருக்குது வாழ்க்கை காலம் நெரு முடிந்து கொண்டு இருக்கிறதா காலம் வளர்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லுங்கள் பாப்பா இன்னும் வாழ்க்கை காலம் வளர்ந்து கொண்டு இருக்கிறதா வாழ்க்கை காலம் முடிந்து கொண்டு இருக்கிறதா தினம் தேதி கிழிச்சின் இருக்குது திருவள்ளுவரே சொன்னார் நாளென்ன ஒன்று போல் காட்டி உயிர் ஈர்க்கும் வாழ் அது உணர்வார் பெறின் இந்த குரலுக்கு என்ன பண்ணுறது திருவள்ளுவருக்கு எத்தனை கணக்காபிஷேகம் பண்ணாலும் போகாது நாள் அது ஒன்று போல் காட்டி என்னமோ நம்ம தினம் இருக்கிற மாதிரி காமிச்சு உயிர் ஈர்க்கும் வாழ் உயிர் ஈர்க்கும் வாழ்னா உயிரை உடம்புலேருந்து அறுத்துன்ருக்கான் பிளேடு எவ்வரி மினிட்டு க்ஷணக்ஷணம் அறுத்துன்ட்ருக்கு உயிர் ஈர்க்கும் வாழ் அது நாளது வாழது யாருக்குன்னா உக்காந்து பொறுமையாக இப்படி குவாலிட்டி டைம் கொடுத்து திங்க் பண்ணுறவனுக்கு உணர்வார் பெறின் வாழது உணர்வார் பெரு அதை உட்காந்து பொறுமையாக நல்லா யோசிக்கிறவனுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸுங்கிறான் இல்லையா அதுதான் அது நீ எதுக்கு யூஸ் பண்ணுறதானே கேள்வி நாளது ஒன்றுபோல் காட்டி உயிரியிற்கும் வாழது உணர்வார் பெரு இதுக்கு சொல்ல வந்தேன்னா க்ஷீயத்தை ஒன்று ஒன்றும் போயிட்டே இருக்குது நான் அது ஆதித்யசதாகதே ரஹரஹா சம்ஷீயத்தே ஜீவித்தம் அத்தனையும் பவ்யமதையாக்கு விளக்கம் நம்மள என்னென்னா ஓவர் பிஸி எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்குறதுன்னே தெரியல ஹெல்த்துக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணுமா மைண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா இல்லை சோஷியல் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா இல்லை நெக்ஸ்ட்டு பர்த்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா இல்லை மோட்சத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்னு தெரியாமல் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுலே ப்ராப்ளம் இந்த இதெல்லாம் சொல்கிறேன் இப்போ அதுக்குன்னு என்னமோ வந்துருக்கான் இப்போ புதுசாக மேனேஜ்மெண்ட்லேயே ஒரு புது தேறி ஆரம்பிச்சுருக்கா ஏன்னா ஒரே நேரத்தில் இப்போ நம்ம பண்ணுறப்போ நிறைய பேர் இங்கே வருவா இந்த வேலை பண்ணுங்கோ அந்த வேலை பண்ணுங்கோம்பா ஏற்கனவே நூறு வேலை எங்கிட்டிருக்கு அதுவே பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் உங்களுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக சுவாமின்னு கேட்காதீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மீனிங் தெரியுமோ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் இருபத்தஞ்சி வேலையை வச்சுட்டு மூணு வேலையை பண்ணிவிட்டு இன்னும் இருபத்தி ரெண்டு வேலை இருக்கேன்னு கவலைப்படுறது அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கு பேர் தான் மன அழுத்தம்னு பேர் உன்னையார் வச்சுக்க சொன்ன இருபத்தி ரெண்டு வேலையை வச்சுக்கிட்டு அப்புறம் பார்க்க சரி இருபத்தி வேலை பண்ண முடியாமட்ட போயிட்டு நீ வந்து என்னென்னா இருபத்தஞ்சி வேலை வச்சுட்டா தான் மூணு வேலையாக பண்ணுவேன் அதுக்காக வச்சுக்கிறது ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு வேலை நடக்கலேன்னு சொல்லி கவலைப்படாது நான் இன்னும் என்னெல்லாமோ நினச்சேன் அதெல்லாம் பண்ண முடியலன்னா ஆமாம் அப்படி தான் இருக்கும் அடி வாங்கினேன்னா தெரியும் அடி வாங்கியும் தெரியலன்னா தான் பெரிய கஷ்டம் இப்போது வியாபாரிர் பகு காரியபாரகுருபிகி ரொம்ப ஓவர்லோடு காலோப்பி நக்ஞ்ச டைம் போகிறதே தெரியல தினம் காலமுறை எந்திரிக்கிறோம் ராத்திரி படுக்கிறோம் படுக்கிறோம் போயிட்டே டைம் போயிடுத்து சுவாமிஜி அப்படின்னா காலோப்பி நான் நியாயத்தை அப்புறம் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நேற்றுக்கு நன்னாக இருந்தார் நடந்து வந்தார் எங்கூடா இன்றைக்கி வந்து எங்கள் பெசன் நகருக்கு எடுத்துன்னு போயின்ட்டுருக்காண்ணா வெசன் நகருக்கு எடுத்துன்னு போயிட்ருக்காண்ணா புரிஞ்சுக்கும் அங்கே இதாக இருக்குது கிருமெட்ட வாரியத்துக்கு போயின்ட்டுருக்குன்னா நன்னா இருந்தார் நேற்றுக்குண்ணா இப்போ உடனே இவன் கேட்குறான் அவள் ஃபுல்லாக என்னாச்சு அவள் ப்ராப்பர்ட்டிலாம் என்னாகும்ண்ணா உன்னோடய ப்ராப்பர்ட்டி என்னாகுமோ அதே தான் அவளுக்கும் ஆகும் கவலையை விட நீயும் அதே நம்மளெலாம் அதே ரூட்டில் இருக்கோம் கொஞ்சம் முன்னாடி போயின்ட்டுருக்காரவர் நம்ம பின்னாடி போக போகிறோம் என்ன விசித்திரமாக இருக்குது அப்புறம் காலோப்போ எனக்கு டைம் போனதே தெரியலன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய பேர் போயின்ட்டுருக்க ஆஸ்பத்திரியில் அந்த கேஸு இந்த கேஸு எப்போ பார்த்தாலும் வெடிஞ்செழுந்தால் அப்படி இருக்குது அப்படி இருந்தும் நமக்கு எதாவது பயம் வருதான்னுண்ணா வரமாட்டேங்கிறது நம்ம மிருத்தஞ்சவகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் மகாமிருத்யஞ்சயகோமம் பண்ணி என்ன பண்ண போகிறார்ண்ணா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப போகிறார் அதுதான் எடுக்க போகிறது மகாமிருத்யுஞ்சயோகமும் ஃபார் வாட்டுன்னா இது நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு லாங் லைஃப் இருக்கணும் என்னத்துக்குன்னா இன்னும் வம்பெல்லாம் கேட்குறதுக்கு வம்பெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு இருக்கிறதுக்கு பேசாமல் மிருத்துஜயமே தேவையில்லையே பாருங்க என்ன ஒன்று விசித்திரத்தை சொல்லிகிட்டு வரேன் ஆனால் அதா அதனால் என்னென்னா ஏதோ இந்த ஒரு மயக்கத்திலேயே வாழ்ந்துட்ருக்கோம் எல்லாரும் ஆல் எல் ஆல் ஆர் டெல்யூட்டட் பீத்வாம் மோகமயீம் பிரமாத மதிராம் உன்மத்த பூதம் ஜெகத் பைத்தியம் பிடிச்ச அலையிறது ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார் பர்தகிரி ஏன்னா அவர் பெரிய ராஜாவாக இருந்தவர் இல்லையா அதனால் அவர் சொல்கிறார் இப்படி அவர் சொல்கிறாருங்கிறது கேட்டோம் இதை எதுக்கு சொன்னேன்னு கேட்டால் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோயினார் திருவள்ளுவர் நாளைக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நினச்சி அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர்டாக இருக்கிறவனுக்கு பெருசாக தாங்க முடியாத ஒரு வியாதி வராதுன்னர் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் வருமன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமன்னர் வைத்தூர் போல கெடும் அது ரொம்ப ஃபேமஸ் குரல் ரொம்ப ஓரளவுக்கு தெரியும் எல்லோருக்கும் ஆனால் இந்த குரல் நிறைய பேருக்கு தெரியாது எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை என்னது அதிர வருவதோர் நோயில்லை எல்லாம் ஸோ மெனி கன்டின்ஜென்சிஸ் வச்சுருக்கான்னு வச்சுங்களேன் இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுங்கோ பையன்கிட்ட போய் இருந்து பார்க்குறது சரி வரலன்னா அங்கே போய் இன்னொரு பையன்ட்டு போய் இருந்து பார்க்குறது இருக்கிறதே ஒன்று தான்ண்ணா இருக்கவே இருக்கு ஆசிரமம் அங்கேருந்து பாதி பார்க்கறது ஏதோ வருடம் கண்டின்ஜென்சி இந்த ப்ரோக்ராம் இதோ சத்திய சரி வந்தால் இதோடு இருக்கிறது அது வந்தால் அதோடு இருக்கிறது அங்கே போனால் என்னென்ன அவரும் சுவாமிலும் வேற எங்கேயோ ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டார் எதுக்கு என்ன அவருக்கும் மனசாந்தி வேணுமா இந்த பழைய க கதை சொல்லுவான் என்ன சொல்லுவான்னா அந்த ஒரு ஹோட்டலில் போய் இவன் கேட்பான் இங்கே முதலாளி எங்கடாருன்னு கேட்பான் இவன் ஏதோ சாப்பிட போய் அங்கே ஏதோ பிரச்சனை வந்துருக்கு முதலாளி எங்கடாருன்னு ஏற்ற ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காருன்னா அது மாதிரி சுவாமியை எங்கே என்ன அவரும் பாவம் இங்கேயும் இல்லை இத்தனை பேர் வந்து இத்தனை பண்ணால் என்ன பண்ணுவருவோம் அவரும் அங்கே போயிட்டார் இங்கேயோ எந்த இடத்துக்கு போயிருக்கார் அதெல்லாம் சொல்லப்படாவிட்டார் ஃபோனே இங்கே வச்சுட்டு போயிட்டார் ஏதோ ஆசிரமம் சொல்லியிருக்கார் எந்த ஆசிரமத்தில் எந்த குகையில் எப்படி இருக்காரோ தெரியாது சும்மா எதுக்காக சொன்னேன் எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோன்னு எதுக்கு சொல்கிறேன் பவ்ய பவ்யமத்தையான்னு சொன்னால் காலம் வருங்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிறத தெளிவாக இப்போவே புரிஞ்சு வச்சுன்னு இருக்கான் என்ன நடக்கும் நிச்சயமாக ஏதாவது டிசீஸ் வரும் சாவும் இதில் என்ன சந்தேகம் அப்போ சாக போகிறபோது நான் என்ன பண்ண போகிறேன் வந்து டிசீஸ் வந்து சாகலாம் டிசீஸ் வராமல் சாகலாம் எப்படி தான் சாகணும்னு நம்மள்ட இல்லை எப்படி கர்மா எப்படி இருக்குது தெரியாது ஆக எப்படி வந்தாலும் சரி அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அவனுக்கு பேர் தான் பவ்யமதி இதத்தான் வச்சு கிருஷ்ணனும் கீதையில் சொன்னார் எம் எம் வாபிஸ்மரன் பாவம் தியஜத்தியே கலேவரம் தம் தமேவேதி கௌன்ய சதா தத்வாவித அந்த காலேஜ மாமேவஸ்மரன் முக்க்தலம் யாதி சமத்பாவம் யாதி நாஸ்த் சயய எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் பிரயாண காலஸ்மரணங்கிற டாபிக் அதனால் என்ன சொல்கிறார் பவியமதைய அஸ்தராகா யதையா பவ்யமதையாக சுண்வந்து ஹே அஸ்தராகா யதயா பவ்யமதையாக சுண்வந்து பற்றற்றவர்களே பற்றற்றவர்களே முயற்சி பண்ணுகிறவர்களே நன்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்ல உயர்ந்த நிலைக்குன்னா அர்த்தத்தில் காமத்தில் இல்லை முத மோட்ச மார்க்கத்தை போகணும்னு ஆசைப்பட்டு லவ் விஷயங்களெல்லாம் பற்றை விட்டு விட்டு இதில் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறவர்களே இத்தனை சொல்லியிருக்கார் பவ்யமதையாக தஸ்மாத்து எதையாக தஸ்மாத்து அஸ்தராகா பிற்கால வாழ்க்கையை முன்னாலேயே யோசிக்கிறான் நாளைக்கு என்ன நடக்கும் பிற்காலத்தில் என்ன நடக்க போகிறது எனக்கு ஊரில் என்ன நடக்க போகிறது தெரியாது ஹிந்து இசத்துக்கு என்ன தெரியும் பகவானுக்கு தான் தெரியும் எனக்கு என்ன போகிறது ஒரு ஒருத்தருக்கும் அது இல்லை என்ன வச்சு நான் தானே திங்க் பண்ணுறேன் திங்க் பண்ணுற எனக்கே என்னென்னு தெரிய வேண்டாமா ஆகையினால் ஹே பவ்யமதயா வருங்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற அறிவை உடையவர்களே வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று நினைக்கின்றவர்களே அறிவை நல்ல வழியிலே பயன்படுத்துகின்றவர்களே அந்த நல்ல வழியில் பயன்படுத்த பயன்படுத்துகின்ற காரணத்தினால் இடைவிடாது புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு இவைகளை முயற்சி முயற்சியோடு மேற்கொள்ளுகின்றவர்களே இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பண்ணக்கூடியவர்களே வைராக்கியம் உடையவர்களே அஸ்தராக எதையஹா உடனே அட்ரெஸ் பண்ணிவிட்டு ஷ்ருண்வந்து கேளுங்கள் எப்படி கோட் பண்ணுறாரு பாருங்கள் ஆச்சார்கள் அந்த வயசுக்குள்ளே எவ்வளவு ஞானம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க இல்லாட்டி பூஜை பண்ணுவோமா அவரை இதெல்லாம் படித்தாலே தெரியும் இன்னும் அவருடைய வியாக்கியானங்கள் பாஷியங்கள் எத்தனை படித்தாலும் இது இல்லை என்னது நிறைவு இல்லை அதாவது அதுக்கு முடிவே கிடையாது அந்த வித்தியானந்தத்துக்கு முடிவே கிடையாது அவரோட சாஸ்திரங்களை படிக்கிறதுனால ஏற்படுற ஒரு ஆனந்தம் இருக்குது பாருங்கோ அதுக்கு ரெண்டே இல்லை அவர் எழுதியிருக்கிற வியாக்கியானங்கள் சாஸ்திரங்கள் அதெல்லாம் படித்து நாம் அதை சிந்தனை பண்ணி அதை எடுத்து சொல்கிறது வேறு சிந்தனை பண்ணுறதுனால அதில் இருக்கிற ஆனந்தத்தை வந்து அதுக்கு எண்டு இல்லை போயிண்ட்டே இருக்குது தினம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிண்டே போகுது சரி ஆக இது நம்ம விஷயானந்தத்தில் நிறைய பேருக்கு இருக்குது இதெல்லாம் வித்யானந்தம் பஞ்சதையில் வித்யாரணே சொல்கிறார் விஷயானந்தத்தில் இருக்கிற பிரம்மானந்த பிரம்மானந்தந்தான் விஷயானந்தமாக தெரியுறதுங்கிறார் இது வித்யானந்தம் அறிவால் இப்படி உட்காந்து படிக்கிறோமே படிக்கிறதுனால நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது அந்த ஆனந்தம் சுருண்வந்து அப்படின்னு நான் வந்து உறக்க கையை வச்சுக்கிண்டு எல்லோரும் வாங்கோ கேளுங்கோ கூப்பிட்டா இப்படி இருக்கும் கையை தூக்கின்னு கூப்பிடுறாராம் உச்சை ஸ்தராம் உபதிஷாம்யம் உறக்க நான் வந்து உபதேசம் பண்ண போகிறேன் அப்படின்னு கையை கூப்பிட்டு கூப்பிட்றாராம் எல்லோரும் கேளுங்கோ வருங்காலத்தை பற்றி என்ன ஏதாவது வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்களே முயற்சிக்கு தயாராக இருக்கின்றவர்களே பற்றை விட விரும்புகின்றவர்களே கேளுங்கள் அப்படிங்கிறார் கேளுங்கள் என்னதுன்னா ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லுங்க அவ்வளோதான் ஆமாம் அதுதான் சொல்கிறார் நம்ம மாற்றி போடுறோம் நாராயணா நம இயமேவிய நாராயணாய நம அதை நம்ம மாற்றி போடுறோம் நமோ நாராயணா இது அயமேவிய இதுதான்ப்பா சத்தியம் எதுக்குன்னாசாரோஷோரவிஷசம்ஹராயசாரோஷவிஷசம்ஹராய என்ன என்ன சொன்ன கோஷன்ட்டுண்ணா ஓகே சம்சார கோர கோர சம்சாரம் தாங்க முடியல சுவாமி எல்லாேருக்கும் ஸ்மூத்தாக லைஃப் பாயின்ட்ருக்கும்போது எல்லாம் நல்லாமல் பேசுகிறேன் என்ன எடுப்போகிறது அப்படி இப்படிங்கிறா எதா வந்து எனக்கே வந்து விடுத்தேங்கிறான் என்ன எல்லாருக்கும் ஊரில் வந்துருக்கு எனக்கே வந்து விடுத்த சுவாமிஜி இப்படின்னு அப்புறம் உனக்கு என்ன நீ என்ன தனியாக பண்ண வச்சுருக்க எல்லும் வருது சுவாமிகளுக்கே வந்துவிடுத்தேன் அப்படின்னா சுவாமிகள் அவரும் ஹியூமன் பீயிங் தானே இல்லை அவர் ரொம்ப இதெல்லாம் இன்னும் இல்லாமல் பண்ணுறார் மந்திரம் தந்திரம் எந்திரமெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அவருக்கும் வந்துவிட்டேன் என்ன அவரும் கர்மாவுக்கு உட்பட்டு என்ன அவதார மூர்த்தியாக என்ன எல்லாரும் சரீரத்துக்கு உத்தம சரீர ஜீவனாக இருக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரேர் மற்றதெல்லாம் அதனால் சம்சார கோஷோர விஷ சம்சார கோர இந்த சேசமயம் ரலையோர பேதகா வாய் இப்படி வந்துடும் மாதிரி சம்சார ஹோரை ஹோர சம்சாரம் தாங்க முடியல எல்லாரும் நன்னா போயிட்டு போய் சொல்கிறது இல்லை அப்புறம் வந்து திடீர்னு சொல்லணும் சுவாமி ஒரே நேரத்தில் பார்த்தேன்னா அங்கே இங்கே ஆஸ்பத்திரிக்கு அலைகிறதுக்கு ஆள் இல்லை அதுக்கு தான் சொன்னது முதலே அஞ்சாறு இப்போ ப்ராப்ளம் என்ன தெரியுமோ நல்ல வாழ்லாம் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை வந்து அதர் ரிலீஜனில் அவன் வந்து சும்மா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணியே மதத்தை பெருக்கின் இருக்கான் என்ன நம்ம இவாள்லாம் என்ன ஒன்றே ஒன்று கண்ணே கண் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இவ்வாழோட செல்ஃபிஷ்னஸ் குழந்தை நிறைய பெற்றுண்டா என்ன இப்போ நம்ம தாத்தா பாட்டி நான் பண்ணியிருந்தாலே என்ன இப்போ சுவாமிஜி நீங்கள் பேசுகிறேன் நீங்கள் இப்போ எப்படி ஏன் எப்படி ஆனால் அப்படின்னு அதனால் நம்ம வாயை திறக்க முடியல நீங்களே அதை பண்ணியிருக்க வேண்டியதானே எதுக்கு சன்னியாசியாக போனேன் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறது இப்போ விவரம் வந்தது அப்படி பண்ண முடியுமா எல்லாம் ஜனங்களெல்லாம் பார்த்தா ஏன்னா நல்லவாழ்லாம் வந்து குழந்தை எல்லாம் குறச்சிக்கிறா யாரெலாம் ஜோக்கி புத்தி நல்லா வேலை செய்யுமோ ஒழுக்கம் இருக்குமோ அவாளெல்லாம் குழந்தைகளை குறச்சுன்னு விடுறா இங்கே மற்ற வாழ்லாம் வந்து என்னென்னா அது வதவாதான் இருக்குது அப்போ என்ன பண்ண அதுக்கு நேரடியில் தான் இவன் வாழ்ந்தானோ வச்சுங்க இன் ஃப்யூச்சர் அவரோன் ஜெனரேஷன் என்ன ஆகுனா இந்த மாதிரி தான் கதையாகும் அப்போ என்ன பண்ணுறது சுவாமின் நான் நம்ம தான் மிச்சியாக வாட்சே சொல்லணும் சொல்யூஷனும் சொல்ல இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் நான் ஒன்றும் போயின்ட்டுருக்குங்கிறத பேசுகிறோம் அவ்வளோதான் ஏன் நிறைய இவ்வாழக்கெல்லாம் என்னென்னா காலம்புரை எழுந்து எல்லோரும் நிறைய பணம் பெரிய பெரிய பணமாக இப்போ சம்பாதிக்கிறோம் பங்களாவாக கட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் என்ன சொல்கிறதுன்னா இந்த என்னது பொருள்களை காப்பா வீட்டில் நம்ம வச்சுருக்கிற பொருள்களை பார்த்துக்கிறதுக்கே குழந்தை விழுந்து போட்டுருக்கு அப்படி தோன்றுறது எனக்கு ஒரு நாலு இருந்ததுன்னா நீ இதை கூட்டு அதை பெருக்கு இருக்குது ஏதாவது சொல்லின்னு இருக்கலாம் இது வெளியிலேருந்து வேறு ஆளை கூட்டுன்னு வரக்கு அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு இருக்கிறான் இது நம்ம அத்த குழந்தையில இருந்தால் பிரச்சனை இருக்குமா அது அக்ரிகல்ச்சரே அப்படி தான் ஒரு காலத்தில் விவசாயமே எப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்கிறவளே எல்லாம் பார்த்துடுவான் பத்து ஏக்கர் பன்னெண்டு ஏக்கர் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற அண்ணா தம்பியில் பெரியண்ணா இந்த வேலையை பேப்பர் அடுத்தண்ணா இந்த வேலையை பேப்பர் மாட்டை வீடு முழுக்க எல்லாம் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஒரு ப்ராப்ளம் வர இதுக்கு நடைவில் அக்னிஹோத்திரம் என்ன சோமயாகம் என்ன எல்லாம் பண்ணினது இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லாேருக்கும் வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலே வேறு நான் என்ன சொல்கிறேன் லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி வஸ்துக்கள் இருந்தால் அப்புறம் அதில் நம்ம எப்படி ஹவு டு லீவுங்கிறதே தெரியாமல் சாானை நிறைய சேர்த்து வச்சுன்னு விட்டோம் அப்புறம் அந்த சாமானை டிஸ்போஸ் பண்ணுறதுலேயே பெரிய விஷயமா இருக்குது விற்த்தியை அதில் போயிடுறதே நமக்கு நாம் அவைலபிளாக இருக்கிறதில்ல என்ன என்ன ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவளுக்கு அவாளே அவைலபிளாக இல்லை எல்லாேருக்கும் நான் அவைலபிளாக இருக்கேன் எனக்கே நான் அவைலபிளாக இல்லைன்னா புரியுறதோ புரிஞ்சால் புண்ணியந்தான் அயமேவ சத்தியா அயமேவ மந்த்ரா இந்த சம்சார கோர விஷ இது ரொம்ப வேஷம் கடிக்கிறது அங்கங்கே கடிக்கிறது எல்லாமே நன்னாக போயின்ட்டு இருந்தது சுவாமியிலே இந்த கல்யாணம் பண்ணேன் பொண்ணும் மாப்பிள்ள கூட பரவாயில்ல அவன் அம்மா அப்பா இருக்கா பாருங்கோ தாங்க முடியலங்கிற என்ன நடக்கிறத சொல்கிறேன் ஊரில் என்ன நடக்கிறதோ அதுதான் சொல்கிறேன் நான் அது யாரும் எந்த அம்மா அப்பான்லாம் கேட்காதிங்க அதெல்லாம் நம்ம வேலை இல்லை சொல்கிறா இல்லையா எல்லாம் சரியாக இருக்குது அப்ப நை நெயின்னு பிடுங்குறா சுவாமிஜி தேவையில்லாமல் வம்புக்கெல்லாம் இருக்கிறா இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஆஞ்சநேயர் கோவில் வடமாலை சாத்துவோம் சரியாக போய்டு எப்போ சாத்தணும் புதன்கிழமைய இல்லாட்டி சனிக்கிழமை அதுக்கு வேறு எதாவது திதி உண்டான்னா ஏகாதசனிக்கு பண்ணுவோம் என்றைக்கி என்றைக்கி ஏக்காதிசையும் புதனமையும் சனிக்க வருதோ அன்னைக்கு பண்ணும் அது தேடுங்கோ அவ்வளோதான் விஷஹரணாய மந்திரா இந்த பாருங்கள் இந்த மந்திரத்தை இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனப்பாடு பண்ணணும் ரொம்ப அழகான ஸ்லோகம் இதை சொல்லிவிட்டு ஒன்று மோராயணாய சொல்லணும் அவ்வளோ அழகான ஸ்லோகம் இது சம்சார கோர விஷ சம்ஹரணாய அதெல்லாம் அழிச்சுடும் நாராயணாயான்னு சொன்னால் என்னாகும் நான் மனசுக்கு அதுதான் இவர் சொன்னார் ஆழ்வார் சொன்னார் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் செய்யும் நீழ் விசும்பு அருளும் அருளொடு பெரு நிலமளிக்கும் வலம் தரும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் அப்படின்னார் இந்த இத்தனை பிரயோஜனம் கிடைக்கிறதுங்கிறார் தனம் தரும் கல்வி தருங்கிற மாதிரி குலம் தரும் குலம் நன்னா இருக்கும் கல்வி தரும் குலம் தரும் செல்வம் தந்திடும் ஃபைனான்ஷியல் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீக்கிடும் நீழ் விசும்பருளும் சொர்க்கத்தை கொடுக்கும் அருளோடு பெருநிலம் வைகுண்டமே கிடைக்கும் என்ன தான் கொடுக்க மாட்டார் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினை செய்யும் நமக்கு அம்மா செய்கிறத விட நிறைய செய்யும் இந்த மந்திரம் ஆகவே நாராயணாய நம இத்தி அயமேவ சத்தியா மந்திரா இதை மந்திரங்கிறார் நாராயணாயங்கிறது மந்திரம் நாராயணாய நம அதுதான் சன்னியாசிகள் எப்பவும் நாராயண நாராயணன்னு சொல்கிறது இந்த பரமஹம்ச சன்னியாசிகள் அத்வைத சம்பிரதாயத்தில் சன்னியாசிகள் சொல்லுவார் வெளியில் பார்த்தா விபூதி வச்சுன்னு இருக்கார் என்ன உள்ளுக்குள்ளே பூஜை பண்ணுறது அம்பாளை வாயை திறந்து சொல்கிறது நாராயண அப்படி சொல்லுவார் பகிஷைவா அந்த சாக்தா வியவஹாரேத்து வைஷ்ணவ வெளியில் பார்த்தா விபூதி சிவப்பழமாக இருக்கும் அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தா என்னென்ன ஜெய் புவனேஸ்வரி அப்புறம் விவகாரத்தில் என்னென்ன நாராயண நாராயண நாராயண ஆஹா நாராயண நமான்னு சொன்னால் அது பரம சித்த சுத்தியை கொடுத்து குருவை கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து மோக்ஷத்தே கொடுக்குற சக்தி ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா பாடுறோமே பாட்டெலாம் நிறைய இருக்கேன் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ வாழ்கிறோமே படிகல்ல படிகளெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே ஒரு கணத்துள் எனதுலத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ சொல்கிறோமே அ நாராயணாய நம இயமமேவியசாரோரவிஷசம்ஹரணாயிருந்துமத்தோயஸ்தரா உச்சைஸ்தராம் உபதிஷாம் யஹமூர்வாஹு அழகான ஸ்லோக்கம் ஆயினால் நாராயணசப்தத்தோட மகிமையை ஆச்சாரிய சங்கராச்சாரியர் அழகா சொல்கிறார் ஸ்ரீஇதிஸ்ரீநாரசிம்ஹபுராணே இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்குது அடுத்த வகுப்பில் படிக்கலாம் इति கடைசில உணர்கிஷு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அனைம் नमामि புருஷோத்தமம் நமோஸ்வனன்ய சகசிரமூர் சகசிரிஷிபாஹவே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே நமவிந்தமீரம் சூமாராஜி